மைய பகுதியில் அம்பு தாக்கி அவர்களின் வாகனத்துடன் ஒட்டி கொண்ட சமயத்தில் நான் அவர்களுடன் இருந்தேன் நான் கீழே இறங்கி அதை பெருந்தினேன் இது மினாவில் இருந்தபோது நடந்தது இந்த செய்தி ஹஜாஜ் பின் யூசுஃபுக்கு கிடைத்தது அவர் நோய் விசாரிக்க வந்தார் உம்மை தாக்கியவர் யார் என தெரிய வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று அப்போது குறிப்பிட்டார் அதற்கு இபுன் உமரது அல்லாஹன் அவர்கள் நீர்தாம் தாக்கி நீர் அது எப்படி என்று ஹர்ஜாஜ் கேட்டார் ஆயுதம் கொண்டு செல்லக்கூடாத நாளில் நீர்தாம் ஆயுதம் தருத்தீர் ஹரம் எல்லையில் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படக்கூடாது என்ற நிலையில் நீர் ஹரம் எல்லையில் ஆயுதங்களை நடமாடவிட்டீர் என்று இபுன் உமரது அல்லாஹன் அவர்கள் குறிப்பிட்டார்கள்